தத்துவமும் நடைமுறையும் மாவோ நடப்பு நிலைமைகளை பயில்வதை வரலாறு பயில்வதை புறந்தள்ளுதல் மார்க்சிய லெனினியத்தைப் பயன்படுத்துதலை புறந்தள்ளுதல் ஆகியவை அனைத்தும் மோசமான வேலை நாட்டின் நிலைமைகளை முறையாகவும் முழுமையாகவும் ஆய்ந்து பயின்று செயல்பட விரும்புவதில்லை மாறாக தங்கள் குறைபாடான அறிவை கொண்டும் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது எனவே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கருதியும் உத்தரவுகளை மேற்கொள்கின்றனர் நம்மிடையே பெரிய அளவில் பல தோழர்களிடமும் இன்னமும் இந்த அகநிலைவாத பாணி நிலவுகிறதல்லவா சிலர் தம் சொந்த வரலாற்றை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருப்பதற்கும் குறைந்த அளவே தெரிந்திருப்பதற்கும் வெட்கப்படுவதற்கு பதிலாக இருமாப்புடன் இருக்கிறார்கள் நாம் மார்க்சியத்தை பயின்று கொண்டிருக்கிற போதிலும் நம்மில் பலர் அதை பயிலும் வழியானது மார்க்சியத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது அதாவது மார்க்ஸும் ஏங்கல்சும் லெனினும் ஸ்டாலினும் அக்கறையுடன் நமக்கு வலியுறுத்திய நடைமுறையையும் தத்துவத்தையும் இணைத்தல் என்ற அடிப்படை கொள்கை நெறியையே மீறுகின்றனர் அப்படி மீறுவது மட்டுமல்லாமல் தமக்கேற்ற வகையில் எதிர்நிலையான ஒரு சொந்த நெறியை வளர்த்தெடுத்து தத்துவத்தையும் நடைமுறையையும் பிரிக்கின்றனர் அகநிலை உளப்பாங்கு அகநிலை உளப்பாங்கோடிருக்கும் ஒரு நபர் சூழல் குறித்த ஆழமான முறையான பயிலுதல் எதுவும் செய்யாமல் தன் தனிப்பட்ட அகவய உற்சாகத்தின் அடிப்படையில் பணிபுரிகிறார் இன்றுள்ள சீன நிலைமைகளை பற்றி மங்களான புரிதலே கொண்டிருக்கிறார் தனது மனநிலையின் வழியே சீன வரலாற்றை வெட்டி குறுக்குகிறார் நேற்றும் நேற்று முன்தினமும் சீனா கடந்து வந்திருக்கும் நிலைமைகளை பற்றி தெளிவில்லாத நிலையில் உள்ள அவருக்கு பண்டைய கிரேக்கம் பற்றி மட்டுமே தெரிகிறது இந்த மனநிலையில் இருக்கும் ஒருவர் மார்க்சிய லெனினிய கோட்பாட்டை அருவமாக குறிக்கோள் ஏதுமின்றி பயில்கிறார் அவர் சீன புரட்சியின் தத்துவார்த்த பிரச்சினைகளுக்கும் உத்தி ரீதியிலான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வழிமுறையையும் கண்ணோட்டத்தையும் நிலைப்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்காக அல்லாமல் தத்துவத்தை வெறும் தத்துவமாக வாசிக்கவே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் மற்றும் ஸ்டாலினை மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் ஆகியோர் நாம் புறவய எதார்த்தங்களில் இருந்து நம் செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் என்கின்றனர் அதிலிருந்து நாம் விதிகளை உயி்த்துணர்ந்தால் அவை நம் செயல்பாடுகளுக்கு வழிகாட்டியாக அமையும் என்று கற்பித்துள்ளனர் அதற்கு நாம் மார்க்ஸ் கூறியிருப்பதைப் போல விரிவான தரவுகளை பெற்று அவற்றை விளக்கமாகவும் அறிவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியும் செயல்பட வேண்டும் பலர் யதார்த்தத்திலிருந்து விலகிய வெற்று கோட்பாடுகளை பயில்வதற்கே பழக்கப்பட்டுள்ளனர் மேலும் பிறர் நடைமுறை பணிகளை மேற்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் கூட புறவய நிலைமைகளை பயில்வதில் தங்களது கவனத்தை செலுத்தாமல் பெரிதும் தங்கள் சொந்த ஆர்வத்தினை சார்ந்து தங்கள் தனிநபர் உணர்வுகளை கொள்கைகளிடத்தில் முன்வைக்கின்றனர் இவ்விரு வகையிலான நபர்கள் அகநிலையை சார்ந்துள்ளதோடு புறவய யதார்த்தங்களையும் புறக்கணிக்கின்றனர் நம் அணிகளில் உள்ள சில தோழர்களிடம் இந்த வேலை பாணி காணப்படுகிறது ஒருவரை இந்த பாணி ஆட்கொள்ளும் போது அவர் பாதிக்கப்படுகிறார் மற்றவர்களுக்கு கற்றுத்தரும்போது அவர்களும் கெடுகின்றனர் புரட்சியை வழிநடத்த இந்த வழிமுறையை பயன்படுத்துவதானது புரட்சியையே பாதிக்கிறது தொகுத்து சொன்னால் இந்த அகநிலைப்பட்ட வழிமுறையானது மார்க்சிய லெனினியத்திற்கும் அறிவியலுக்கும் முரண்பட்டதாகவும் உழைக்கும் வர்க்கம் மக்கள் மற்றும் தேசத்திற்கே ஒரு வல்லமைமிக்க எதிரியாகவும் உள்ளது அகநிலைவாதம் வீழ்த்தப்பட்டால் மட்டுமே மார்க்சிய லெனினியம் என்ற பேரொண்மை மேலோங்கும் கட்சியின் உயிரோட்டம் வலுப்படுத்தப்படும் புரட்சி வெற்றிகரமாகும் அறிவியல் மனப்பான்மை இல்லாமல் போவது அதாவது தத்துவத்தையும் நடைமுறையையும் இணைக்கும் மார்க்சிய லெனினிய அணுகுமுறை இல்லாமல் போவது கட்சியின் உயிரோட்டம் இல்லாமல் போவதை பற்றாக்குறையை காட்டுகிறது இப்படிப்பட்ட நபர்களை சித்தரிக்கும் ஈரடி பாடல் ஒன்றுள்ளது அது இவ்வாறு பொருள் தரும் சுவற்றில் வளரும் நாணலின் தலை கனத்திருக்கும் தண்டு மெலிந்திருக்கும் வேர்கள் பிடிபற்றவை குன்றிலே விளைந்த மூங்கிலின் முனை கூர்மையாயிருக்கும் தோல் கணத்திற்கும் உள்ளீடற்று இருக்கும் மார்க்சியம் லெனினியம் ஓர் அறிவியலாகும் மேலும் அறிவியலின் பொருள் நேர்மையான உறுதியான அறிவாகும் அங்கே தந்திர செயல்களுக்கு இடமில்லை ஆகையால் நாம் நேர்மையாக இருப்போம் உரிய வகையில் தகவல்களை சேகரித்து மார்க்சிய லெனினிய பொதுக்கொள்கை நெறிகளினை சரியாக பின்பற்றி அதிலிருந்து முடிவுகளை வகுக்க வேண்டும் இத்தகைய முடிவுகள் வெறும் அஐஇ வரிசையாளான நிகழ்ச்சி போக்குகள் நிறைந்த பட்டியல்களோ பயனற்ற கூற்றுகள் நிரம்பிய எழுத்துக்களோ அல்ல அவை அறிவியல் பூர்வமான முடிவுகளாகும் இத்தகைய உளப்பாங்கு என்பது மெய் நிகழ்வுகளில் இருந்து பேருண்மையை தேடுவது வெற்று பசப்புரையிலிருந்து அனுகூலமானதை பெறுவது இதுதான் மார்க்சியல் எனினிய வழியில் தத்துவத்தையும் நடைமுறையையும் இணைப்பதாகும் உயிரோட்டமான கட்சியின் வெளிப்பாடு இதுவே எந்தவொரு கட்சி உறுப்பினரும் இந்த அணுகுமுறையை மிக குறைந்த அளவில் எனும் கை வேண்டும் இந்த அணுகுமுறையை கை ஒருவருக்கு தலை கனத்து தண்டு மெலிந்து வேர் பிடிப்பில்லாமல் இருக்காது கூறான நாக்கும் தடித்த தோலும் உள்ளீடற்றும் கொண்டவராக அவர் இருக்க மாட்டார் தமிழில் ராசிந்தன் மாவோ எழுதிய நமது பயில்முறை சீர்திருத்தம் என்ற கட்டுரையில் இருந்து